வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா துளசி காதில் சொருகி கொண்டு வெளிக்காட்டும் மனிதன் இவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆம் துளசி இலையை காதில் சொருகி கொண்டு தனது பக்தியை வெளிக்காட்டும் மனிதன் இவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிறார் ராமகிருஷ்ணர் நன்றி வணக்கம்